வணக்கம் நச்சினையின் செய்தி சேவை ஜூலை முப்பத்தி 2018 ஆடி மாதம் பதினைந்தாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்று நாளிடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் மயிலாடுதுறை காயத்ரி தமிழக செய்திகள் குமரக்கடலில் சீற்றம் முப்பது அடி உயரத்திற்கு எழும்பும் மழையால் மீனவ அச்சம் கொண்டுள்ளனர் தமிழக அரசுக்கு எதிரான ஸ்டெர்லைட் வழக்கில் வரும் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி இறுதி விசாரணை நடத்தப்படும் என தேசிய பசுமை தீர்ப்பாயம் தெரிவித்துள்ளது சுயமரியாதைக்காரரான திமுக தலைவர் கருணாநிதி உடல் நலம் பெற பிரார்த்தனை என்பது போன்ற மூட நம்பிக்கை சடங்குகளில் திமுகவினர் ஈடுபட வேண்டாம் என திராவிட கழக தலைவர் கி வீரமணி வேண்டுகோள் விடுத்துள்ளார் காவிரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் திமுக தலைவர் கருணாநிதியை சந்திக்க நினைத்து தவறுதலாக முதலமைச்சர் வீட்டிற்குள் நுழைய முயன்ற நான்கு இளைஞர்களை பிடித்து காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர் இலங்கையில் சிறைபிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களின் நூற்றி படகுகளை இந்தியா கொண்டுவர மீட்புக் ஆகஸ்ட் மாதம் இலங்கை செல்ல இருப்பதாக மீன் கூடுதல் இயக்குநர் ஜானி டோங்கிஸ் தெரிவித்தார் கழிவு மூலம் நீட் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு ஐந்து மாதம் சிறப்பு பயிற்சி அளிக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார் ஆபத்துள்ள கோயில்களின் பட்டியலை தாக்கல் செய்ய சிலை கடத்தல் தடுப்பு பிரிவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்த சமய அறநிலையத்துறைக்கு உள்பட கோவில்களில் புராதன சின்னங்கள் பாதுகாப்பு தொடர்பாக ஹைகோர்ட் மதுரை கிளையில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது சர்வதேச மாநிலம் உள்ள தொழிற்சாலையில் திடீரென ரசாயன வாழ்வு கசிவு ஏற்பட்டது இதில் அங்கு பணிபுரிந்து கொண்டிருந்த மூன்று பேர் மூச்சு பிணரில் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் ராஜஸ்தான் மாநிலத்தின் ஸ்ரீ கங்கா நகர் பகுதியில் மேற்கூரை சரிந்து விழுந்ததில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பதினேழாக உயர்ந்துள்ளது அஸ்ஸாம் மாநிலத்தில் குடியேறிய நாற்பது லட்சம் பேருக்கு குடியுரிமை இல்லை என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தில்லியில் உள்ள யமுனையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் ரயில்வே பாலம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது காஷ்மீரின் பாதூன் கிராமத்தில் தனியார் ஆக்கிரமித்து வைத்திருந்த அரசுக்கு சொந்தமான ஏக்கர் நிலத்தை காஷ்மீரில் மாவட்ட நிர்வாகம் மீட்டெடுத்துள்ளது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினரின் அமளியான் மாநிலங்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது டெல்லி இந்திராகாந்தி சர்வதேச விமான நிலையத்தில் சுற்றியுள்ள பகுதிகளில் உயரமான அடுக்குமாடி கட்டிடங்கள் கட்ட தடை விதிக்கப்பட்டுள்ளது சீன பொருட்களின் இறக்குமதியால் இந்தியாவில் சிறு தொழில் நிறுவனங்கள் பாதிக்கப்படுவதாக நாடாளுமன்ற நிலைக்குழு தெரிவித்துள்ளது புதுச்சேரி வடக்கு காங்கிரஸ் தலைவர் ஜோசப் கூலிப்படையால் வெட்டி கொலை செய்யப்பட்டார் ஆசியாவின் மிகப்பெரிய அணைகளின் ஒன்றான கேரள மாநிலத்தின் இடுக்கி அணை தனது முழு கொள்ளளவை எட்ட இருப்பதால் அணை திறக்கப்பட உள்ளது சென்ற நிதியாண்டில் பால் உற்பத்தி பதினேழு புள்ளி அறுபத்தி மூன்று அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது மகாராஷ்டிராவின் புனேயில் மராத்தா சமுதாயத்தினர் வேலைகள் மற்றும் கல்வி ஆகியவற்றில் இடஒதுக்கீடு கோரி நடத்திய போராட்டத்தில் ஆறு பேருந்துகள் தீவைத்து எரிக்கப்பட்டது மகாராஷ்டிரா மாநிலம் ராய்காட்டில் ஐநூறு அடி பள்ளத்தில் பேருந்து கவிழ்ந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்கப்படும் என அம்மாநில அரசு அறிவித்துள்ளது அமெரிக்காவில் செனட் தேர்தலில் போட்டியிடும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த வேட்பாளர் சிவா ஐயாதுறை மீது இனவரி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீஃபுக்கு நெஞ்சுவெளி ஏற்பட்டதை அடுத்து அவர் சிறையில் இருந்து இஸ்லாமாபாத் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார் இந்தோனேஷியாவில் நிலநடுக்கத்தால் பலியானதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது குடியுரிமை சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டுவர அனுமதிக்காவிட்டால் அரசை முடக்கி விடப்போவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் மெக்சிகோவில் சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வுக்காக நடன குழுவினர் சிக்னல்களில் நடனமாடி வருகின்றனர் மியான் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழையால் மேற்பட்ட மக்கள் வீடுகளில் இழந்து தவித்து வருகின்றனர் தொலைத்தொடர்பு பணிகளுக்காக இரட்டை செயற்கைக்கோளை சீனா வெற்றிகரமாக விண்ணில் ஏவியுள்ளது அமெரிக்காவின் சில விமான பயணிகளின் நடவடிக்கைகள் பல ஆண்டுகளாக மிகவும் ரகசியமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஒலிம்பிக் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் என்ற அமெரிக்க நீச்சல் வீராங்கனை உலக சாதனை படைத்துள்ளார் வணிகச் செய்திகள் இந்தியாவின் மிகப்பெரிய வங்கி நிறுவனமான பாரத் ஸ்டேட் வங்கி தங்களது பிக்சட் டெபாசிட் சேமிப்பு திட்டங்கள் மீதான வட்டி விகிதத்தினை உயர்த்தியுள்ளது சீன பொருட்களின் இறக்குமதியால் இந்தியாவின் சிறு தொழில் நிறுவனங்கள் பாதிக்கப்படுவதாக நாடாளுமன்ற நிலைக்குழு தெரிவித்துள்ளது வர்த்தக நேர துவக்கத்தில் அந்நிய சந்தையில் அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு 15 காசுகள் சரிந்து ரூபாய் அறுபத்தி புள்ளி எண்பது காசுகளாக உள்ளது நாட்டின் முன்னணி மலிவுநிலை விமான சேவை நிறுவனமான இண்டிகோ பல்வேறு காரணங்களுக்காகவும் அரசு கட்டுப்பாடுகளுக்காகவும் கடந்த ஐந்து மாதத்தில் சுமார் ஆயிரத்து எண்ணூற்று இருபத்தி விமானங்களை ரத்து இண்டிகோ நிறுவனத்தின் இந்த செயலால் இந்தியாவில் மட்டும் சுமார் ஒரு பயணிகளின் பயணம் ரத்தாகி பாதிக்கப்பட்டுள்ளனர் என மத்திய அரசு தகவலை வெளியிட்டுள்ளது மும்பை பங்குச்சந்தையில் அதிக மதிப்புடைய டாப் 10 நிறுவனங்களில் ஏழு நிறுவனங்கள் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் சுமார் ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் அதிக சந்தை மதிப்பீட்டை பெற்றுள்ளது விளையாட்டுச் செய்திகள் மாஸ்கோரி கப் இறுதிப் போட்டியில் பதினேழு வயதின் சாம்பியன் பட்டம் இன்று செர்பியா வீராங்கனை சாதனை படைத்துள்ளார் துர்க்கியின் இஸ்தான்புல் நகரில் நடைபெற்ற போட்டியில் மகளிர் பிரிவில் 55 ஐந்து கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் பிங்கி ஆறு புள்ளி மூன்று என்ற புள்ளிக்கணக்கில் உக்ரஹீர் ஒல்ஹா ஷனடெரை வீழ்த்தி தங்கம் உலக சாம்பியன்ஷிப் பேட்மிண்ட் தொடர் சீனாவில் உள்ள நான்ஜிங் நகரில் தொடங்கியது ஆண்களுக்கான ஒற்றையர் பிரிவின் முதல் சுற்றில் இந்திய வீரர் எச் எஸ் பிரணாய் நியூசிலாந்தின் அபினவ் மனோண்டாவை எதிர்கொண்டார் இதில் பிரணாய் இருபத்தி ஒன்று புள்ளி பனிரெண்டு இருபத்தி ஒன்று புள்ளி பதினோரு என நேர்செட் கணக்கில் வெற்றி பெற்று இருக்கு முன்னேறினார் ஆஸ்திரேலியாவின் கடற்கரை நகரமான கோல்டு ஹோஸ்டில் காமன்வெல்த் போட்டி நடைபெற்றது இது பெண்களுக்கான டென்னிஸில் டெல்லி வீராங்கனை மணிகா பத்ரா அசத்தினார் அவர் பெண்கள் அணி மற்றும் தனிநபர் பிரிவில் தங்க பதக்கமும் இரட்டையர் பிரிவில் வெள்ளியும் கலப்பு இரட்டையர் பிரிவில் வெண்கல பதக்கமும் வென்றார் திரைச்செய்திகள் வீராபுரம் படத்திற்கு பிறகு அங்காடி திரு மகேஷின் அடையாளம் மாறும் என்று அப்படத்தின் இயக்குநர் செந்தில்குமார் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் கே புரொடக்ஷன் ராஜராஜன் மற்றும் ஹரிஷ் கல்யாண் நடித்திருக்கும் இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசை அமைத்திருக்கிறார் எலக்ட்ரானிக் விட்டுவிட்டு உண்மையான இசை கருவிகளை உபயோகிங்கள் என இளையராஜா வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஜோதிகா நடித்துள்ள காட்சியின் மொழிப்படம் அக்டோபர் பதினெட்டாம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கின்றது இத்துடன் நச்சினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன தினம் ஒரு பொது அறிவு குவியல் நித்து ஒரு முத்து சமையல் சமையல் இதுபோல் பல தரமான நிகழ்ச்சிகளை செய்மடுக்க டபிள்யூ டபிள்யூ இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்